அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதான் நட்பாங்கிழமை தரும் நல்ல நட்புக்கு இருவர் ஒரே இடத்துல சேர்ந்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியான புரிந்துணர்வு அந்த ஒத்த மனம்னு சொல்கிறோமே அது இருந்தாலே போகும் குரட்பாவில் நட்பினுைய உயர்வுதை வைத்திருக்கிறது என்பது நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது நட்பை பற்றி சில பொது தகவல்கள் இதை நம்ம கொஞ்சம் யோசித்து புரிஞ்சுக்கலாம் கசாலிங்கிற ஒரு மாமேதை நட்பினை வந்து மூன்று வகையாக பிரிக்கிறார் முதலாவது வகை நட்பு உணவை போன்றது இந்த வகையின் நட்பு எப்போதும் தேவை இரண்டாவது வகை நட்பு மருந்தினை போன்றது இந்த வகை நட்பு எப்போதாவது தேவை மூன்றாவது வகை நட்பு நோயை போன்றது இந்த வகை நட்பு எப்போதும் தேவையில்லைன்னு சொல்லுவாராம் சாக்ரட்டீஸ் வந்து ஒரு வீடை கட்டி கொண்டிருந்தாராம் அந்த வழியாக வந்த ஒருத்தர் ஐயா நீங்களேன் மிகச்சிறிய வீட்டை கட்டி கொண்டிருக்கிறீர்கள் இது உங்களுக்கு போதுமா அப்படின்னு கேட்டாராம் அப்போ உடனே சாக்ரட்டிஸ் சொன்னாராம் இந்த வீட்டை நிரப்புறத்துக்கு எனக்கு உண்மையான நண்பர்கள் கிடைப்பார்களான்னு தெரியலேன்னு சொன்னாராம் நீ உலகத்துக்கே தலைவனாக இருந்தால் கூட உனக்கு ஒரு நண்பன் இல்லைன்னு சொன்னால் நீ ஏழை தான் அப்படின்னு எங்க அப்படிங்கிற அறிஞர் சொல்கிறார் அப்படின்னு சில குறிப்புகளில் பார்க்குறோம் பிசராந்தையார் கோப்பருஞ்சோழன் நட்பு நல்ல எடுத்துக்காட்டு ஏற்கனவே பார்த்தோம் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு முதல்ல கீரை மூலம் தூது விட்டு பின்னால் அவரை நேரில் பார்த்த சோமாசி நாயனார் இதில் அடங்கலாம் நட்பு உண்டாதல் பலவகை இந்த குரல் அவற்றுள் மூன்றினை சொல்லுகிறது அடிக்கடி கூடி அளவழாதுதல் மூலமாக நட்பு உண்டாகும் இது புணர்ச்சி நட்பு அப்படின்னு சொல்லப்படுவது ஒரே இடத்தில் பணிபுரிகின்றவர்கள் தொழில் தொடர்புடையவர்கள் பொழுதுபோக்கு விடுதிகளில் சந்திப்பவர்கள் போன்றோர் அடிக்கடி சேர்ந்திருந்து நட்பை வளர்க்கும் வாய்ப்பு கொண்டவர்கள் பழகுதல் மூலமும் நட்பு பலப்படும் பழகுதல் என்பது நெருங்கிய உறவு வைத்து கொள்வதை சொல்வது இன்பத் துன்பங்களை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்ளும் அளவு நெருக்கமாக உறவாடுவதை இது குறிக்கும் கடைசியாக பார்த்தோம்னா அடிக்கடி சந்தித்து கொள்ளத்துக்கு தேவையில்லை பழகுதலும் தேவையில்லை அதையும் மீறி ஒரு நட்புறவு உருவாவதுன்னு ஒன்று இருக்குது அது மனசால பொருந்து இருக்கிறது வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாட்டாலும் மனசால் இருக்கக்கூடியது ஒத்த மனப்பான்மை கொண்டவர்களிடையான நட்பு கருத்தில் ஒத்திருந்து சிந்தனையில் வேற்றுமை இல்லாதவர்களுடைய நட்பு இது எந்த காரணத்தை கொண்டு இவர்களை பற்றி ஒருவர்கிட்ட தவறாக பேச மாட்டார் நட்பிற்கு அடிப்படை அருகருகே இருப்பதோ நெருங்கி பழகுவதோ இல்லை என்பதை திருவள்ளுவர் இங்கே உபதேசித்திருக்கிறார் உணர்வில் ஒன்றியிருப்பதுதான் மிகச்சிறந்தது இந்த உணர்வுடைமையே நட்புன்னு சொல்லிட முடியாது அப்படின்னு சில சொல்லலாம் ஆக இணையம் சமூக ஊடகம் மூலம் நட்பு செய்பவர்கள் இந்த வகை தொடர்பை எளிதில் புரிந்து இந்த ஒத்திருக்கும் தன்மை நட்புக்கு உயிர் போன்றது அப்படிங்கிற கருத்தை நாம் புரிந்து கொள்ளணும் நாடுகளுக்கிடையேயான உறவுகளில் அந்தந்த அரசுகள் தமிழ் ஒத்த கொள்கை கொண்டிருந்தால் நட்பு எளிதில் உருவாகி அது வலிமை மிக்கதாக ஆகும் இன்றைய சூழ்நிலையில் எடுத்துக்காட்டாக நடுநிலை கொள்கையை பின்பற்றும் நாடுகள் எளிதாக நட்பு நாடுகள் ஆகிவிடுகின்றன என்பதை நாம் நடைமுறையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த இந்த குரட்பாவின் பொருளை நாம் நிறைவு செய்கிறோம் புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதான் நட்பாங்கிழமை தரும் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனே